ஒன்று பன்னெண்டு அறுபத்தெட்டு அன்று சென்னை மாகாணம் என்று இருந்ததை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட விழாவில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆற்றிய உரை நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் நடந்து கொண்டிருந்த இந்த நிகழ்ச்சி தமிழகத்திலே வரலாற்று சிறப்பு இந்த ஒரு சிகிச்சையாக அமைந்திருப்பதில் உங்களைப் போலவே நான் பெருமிதம் அடைகின்றேன் சில திங்களாக இந்த இடத்திலே பேசுவதற்கான வாய்ப்பெற்றிருந்த நான் இன்றைய தினம் எதை பேச வேண்டுமோ அதை பேசுவதற்கான வாய்ப்பை பெற்றதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த மகிழ்ச்சி நான் கலந்து கொள்வதற்காக முடிவெடுத்த நேரத்தில் மருத்துவர்களும் என்னுடைய முத்த நண்பர்களும் இந்த கூட்டத்திலே நான் நீண்ட நேரம் பேசுவதன் மூலம் உடலுக்கு ஏதாவது ஊறு நேரிடுமோ என்று ஐயம் கொண்டார்கள் இதற்கே உடல் ஊறு நேரிடுமானால் பிறகு உடலிலிருந்து பயனில்லை நான் இந்த விழாவில் கலந்து கொள்வது என்ற என்னுடைய முடிவினை ஏற்றுக்கொள்ளும்படி மருத்துவர்களையும் நண்பர்களையும் விரும்ப வேண்டி ஏனென்றால் ஒருவருடைய வாழ்நாளில் இதை போன்ற நிகழ்ச்சிகள் ஒருமுறைதான் விரும்பிய தங்கிற பலமுறை வருவதற்கில்லை ஆனையினால் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் இனத்து மக்கள் தங்களுடைய நாட்டுக்குரிய பெயரை பெறுவதற்காக இருந்து கொண்ட முயற்சி சட்ட முறையிலே வெற்றி பெற்று அதற்கு முன்னணியிலே இருந்தவர்களெல்லாம் மகிழ்ச்சி பெருத்தெடுத்து ஓடுகின்ற உள்ளத்தை பெற்றிருக்கின்ற நன்னாளாக இந்நாள் விளங்குகின்றது இவ்வளவு நல்ல நாடில் பார்த்து செலுத்தக் கொண்டவர்களை பற்றி எண்ணி பார்ப்பது என்பது கூட அவ்வளவு சரியான தன்மை தனக்கு உரிய பங்கை மணையில மணாரல் உட்கார்கிற பொழுது முன்னாலே பார்த்த அழகற்றி எண்ணி பார்ப்பது என்று நினைத்ததை பெற்றிருக்கிறோம் அடைய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்ததை அடைந்திருக்கிறோம் அதை நாம் பெறுவதற்கு எண்ணி பேரரசு உறுதுணையாக இருப்பதற்காக அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த கதவைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் இங்கே சாந்திர அரசு நடைபெற்று இதே தீர்மானம் டெல்லி அரசினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் ஆனால் அதற்கு அவ்வளவு மதிப்பு இருந்திருக்க முடியாது ஆனால் நடைபெற்றுக் கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதால் இந்த தீர்மானத்தை டெல்லி பேரரசு புறக்கணித்துவிடும் அரசியலில் விவரம் தெரியாதவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் விவரம் தெரிந்தவர்கள் அந்த இடத்திலே கூட இதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று எடுத்துச் சொன்னதாக கேள்விப்பட்டேன் ஆனால் இதை பற்றி நான் டெல்லி பேரரசிலே உள்ள அமைச்சர்களிடத்தில் நம்முடைய பிரதம மந்திரி அவர்களிடத்திலே பேசுகின்ற நேரத்தில் எடுத்த எடுப்பிலே அவர்கள் அதற்கு தன்னுடைய உடன்பாட்டை தெரிவித்தார்கள் நண்பர் மார்கோசி அவர்கள் எடுத்துச் சொன்னபடி தமிழ்நாடு தமிழகம் என்பதில் நகரத்தை எடுத்து சொல்வதற்குத்தான் அவர்களிடம் பலராடைய முடியவில்லை ஒருவர் இருவருக்கு நான் அவர்கள் உடனிருந்து என்பது எப்படி உச்சரிப்பு வரும் என்பதை நாட்கள் தூக்கி மேலே உத்தியம் உட்டாவே போல செய்து விட வேண்டும் என்றெல்லாம் கூட பயிற்சி கொடுத்து பார்த்தேன் எவ்வளவு பயிற்சி கொடுத்தாலும் அவர்களாலே அதை உச்சரிக்க முடியவில்லை அந்த ஏராளையை மனதிலே எண்ணிக்கொண்டுதான் அவர்கள் தமிழகம் தமிழ்நாடு என்ற பெயர் இருப்பதை எளிதான முறையில் தங்களுக்கு உச்சரிக்கக்கூடிய வகையில் அதை மாற்றி அமைத்து தர வேண்டும் என்று என்னிடத்தில் எடுத்துச் சொன்னார் அந்த மாற்றத்தை தவிர அவர்களுடைய ஈரானினால் ஏற்பட்ட மாற்றத்தை தவிர நம்முடைய கோரிக்கையின் அடிப்படையை நான் சொன்ன உடனே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்போது என்னுடைய உள்ளே ஒரு ஐயப்பாடு போன்ற எதிர்கட்சி வரிசையிலே உள்ள ஒரு அரசு எடுக்க சொல்லுகிற நேரத்திலேயே அதை இந்த அளவுக்கு ஒப்புக்கொள்கின்ற இந்திய அரசிடம் அதே காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர்கள் அரசு நடத்திக் கொண்டிருந்த நேரத்தில் ார்களால் மறுப்புறந்திருக்கிய தோன்றியதெல்லாம் அவர்கள் அதனை எனக்கென்று விட்டு வைத்தார்கள் பெரிய தொழிற்சாலை அமைக்கிறார் துர்காபுரை போல பெரிய தொழிற்சாலையை அவைக்கு இயலாது எதையாவது அவன் வந்து செய்யட்டும் என்று விட்டு வைத்தார்கள் என்றுதான் நான் கருதுகின்றேன் சாதாரணமாகவே வரலாற்றில் சில காரியங்கள் சில சூழ்நிலைக்கு பிறகுதான் நடைபெறுவதை பார்க்கிறோம் மாமல்லனுக்கு பிறகுதான் மாமல்ல குறைக்கு சிற்பங்கள் தோன்றின அதற்கு முன்னாலே சிற்பங்கள் இல்லை என்று பொருள் அல்ல சிப்பக்கலையிலே மாட்டமுள்ள மன்னர்கள் இல்லை என்று குருள் அல்ல அதற்கு தேவையான பொருள் இல்லை என்பது கூட குருள் அல்ல ஆனால் மாமல்லம் காலத்தில் மாமல்லபுரம் தோன்றி அவருடைய பெயரோட இணைக்கப்பட வேண்டும் என்று ஒரு வரலாற்று ரீதி தமிழகத்திலே இருந்திருக்கிறது அதை போல தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் பெயர் மாற்றம் என்பது கூட பொருத்தமற்றது பெயர் பெற்றிருப்பது மாற்றப்பட்ட பெயரை நாம் திரும்ப பெற்றிருக்கின்றோம் அதை பெறுவதில் நானும் அவர்களும் ஆதித்யார் அவர்களும் ஒரு பேரை இருந்து நடத்துகின்ற இந்த அரசு வந்த பிறகுதான் அது நடைபெற வேண்டும் என்று வரலாற்று நீங்கள் இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன் அவர்கள் குறிப்பிட்டபடி நமக்கு பின்னாலே வரக்கூடிய மக்கள் வழியே வரக்கூடிய மக்கள் இது மிகப்பெரிய பிரச்சனை என்று கருதுவார்களா மிகப்பெரிய பிரச்சனை என்று கருதுவார்களா என்று என்னை நானே கேட்டுக்கொண்டு காங்கிரஸ் என்ற அழைத்திருக்கின்ற குழப்பத்தை நானும் அடைய விரும்பவில்லை எந்த காரியம் தேவையோ அது செய்யப்பட அது சிறிய அளவினதா பெரிய அளவினதா அதுக்கு வெளிகாட்டமா காட்டாதா அது அந்த பிரச்சனை தமிழ்நாடு என்ற செயலிப்பதன் மூலம் தோறு கிடைக்குமா என்று கேட்கின்ற நண்பர்கள் தோறு என்பே பெயர் என்பதை அவர்கள் என்று பார்க்கிறார் தமிழ் பெயர் ஒவ்வொன்றும் காரணத்தோடு அறிந்திருப்பது அடித்து எழுப்பதை அவியல் என்கிறார்கள் துவைத்து எழுப்பதை துவையல் என்கிறார்கள் வருத்த எடுப்பதை வருவன் என்கிறார்கள் பொறுத்து தரப்படுவதை பொறியியல் என்கிறார்கள் இதையெல்லாம் சொல்வதாலே இதையெல்லாம் அண்ணன் சாப்பிடுகிறான் என்று சொல்றார்கள் சாப்பிடுவதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டு வருகிறேன் ஆனால் தமிழ்நாட்டு பெயர்கள் காரணத்தோடு அமைந்தவர் தமிழ்நாடு என்ற பெயரும் காரணத்தோடு அமைந்திருக்கின்ற அந்த பொருத்தத்தை எண்ணி அவர்கள் இது தோறு போடுமா கேட்பது பொருத்தமற்றது என்பதை உணர்ந்து என்று கருதுகிறேன் ஒருமுறை கோவையில் பகுத்தறிவு கட்டுரைகளை எழுதிய கைவந்திய நபர்கள் என்னோடு இருந்த சம்பத்திடத்தில் ஒரு கேள்வி கேட்டார் ஜாங்கிரி என்று பெயர் வைக்கிறார்களே அதை என்னென்ன வடிவத்திலே செய்ய வேண்டும் என்று எல்லாம் செய்கிறார்களே பரகாரம் அப்படி பட்ட வடிவமாக இல்லாவிட்டால் அது இருக்காதா என்று கேட்டார் அதற்கப்போது சம்பத்து சின்ன பதில் பட்ட பதிலாக கடலை மாவும் சர்க்கரையும் கொஞ்சம் நெய்யும் சேர்ந்ததுதான் இரண்டு என்பதாலே கடலை மாவி வாயிலை போட்டுக் கொண்டு ஒரு சர்க்கரை அது விரோதாகிவிடுமா என்று கேட்டது வருகிறது மிகுந்த தாமதத்திலான பேசு பழக்கப்பட்டது சேர்ந்த இடம் அதற்கு தகந்த இடம் கொடுக்கவில்லையே என்று எனக்கு உரிய போல நம்முடைய பந்தங்கள் பிரகாரங்கள் குடியிருப்பு இடங்கள் தொழில்கள் பெயர் வைத்து வழக்கப்பட்ட தமிழினம் நாட்டுக்கு மட்டும் சென்னை ராஜ்யம் என்று பெயர் வைத்திருப்பது பொருத்தப்பட்டது என்பதாலே அதை நீக்கி பொருத்தமிழ்நாடு என்ற பெயரினை நாம் பெற்றிருக்கின்றோம் அதற்காக அறிந்தாடுப்பட்டவர்களுக்கெல்லாம் நம்முடைய மூச்சிலை சேர்ந்த சங்கரலிங்கனாருக்கு நம்முடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கு பல தடவை எதிர்ப்பு காட்டிய போதிலும் இது எதிர்த்து பயனில்லை என்ற கட்ட வந்த நடந்து கொண்ட காங்கிரஸ் நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மத்திய அமைச்சரவைக்கு நாம் நன்றி கிடையப்பட்டிருக்கிறோம் இவ்வளவு பேருடைய மகிழ்ச்சியும் இந்த ஒரு காரியத்தாலே கிடைத்திருப்பதாலே தமிழ்நாடு என்ன பணம் தரும் என்ற கேள்வி கேட்க அது எங்கும் காணாத ஒரு இன்பத்தை எங்கெங்கோ கேள்வி அறிந்து கொண்டிருந்த ஒரு இன்பத்தை தமிழ் இனத்த மக்கள் என்று எத்தனை பெற்றுவிக்கிறார்கள் என்பதனை நாம் உணர்வதை போலவே அனைவரும் உணர்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிவார்கள் என்று நான் கருதுகிறேன் தமிழ்நாடு என்ற பெயரை நம்முடைய நாட்டுக்கு பெற்றுவிட்டதால் மட்டும் நம்முடைய பணி முடிந்துவிட்டதாக நாம் கருதவில்லை ஒருவிடத்திலே நான் பெருமித தமிழக அரசை நடத்திக் கொண்டு வருகின்ற குழந்தை கட்சிகளின் துணையோடு சாதித்திருக்கின்ற இரண்டு மூன்று காரியங்கள் வரலாற்று பிறப்பு மிக்க காரியங்கள் வரலாற்று பிறப்பு மிக்க காரியங்கள் அல்ல எங்களை கூட காங்கிரஸ் நண்பர்கள் பதவியிலே இருந்து அகற்றலாம் இம்முறையோ மறுமுறையோ எம்முறையினர் வழி வேறுகின்றதோ அப்பொழுது ஆனால் நாங்கள் செய்துவிட்டு போன காரியங்களில் கைவி வைக்கின்ற சூழ்நிலை வரலாற்று நிகழ்ச்சி என்று இவைகளைத்தான் அடைபடும் சில சட்டங்கள் ஐந்து ஆண்டுகளுக்குத்தான் செல்லும் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மாற்றப்படக்கூடும் சில சட்டங்கள் பத்து ஆண்டுகள் வரையில் மறைக்கும் அதற்கு பிறகு மாற்றப்படக்கூடும் தமிழகத்தை ஆடுவதற்கு எந்த கட்சி வருவதான காங்கிரஸ் மிகுந்த அவசரப்படுவதாக கேள்விப்படுகிறேன் அவர்களே வருவதாக இருந்தாலும் சரி சென்னை ராஜ்யம் தான் தமிழா என்ற பேரை மாற்றுகிறோம் என்று தீர்மானம் போடுவார்களா என்றால் ஒரு காலம் நான் செய்து முடித்திருக்கின்ற காரியம் அது என்ன குரோ பெரிய காரியமாயிருக்கிறார்களே பெரிய காரியம் அல்லவா இனி யாராலும் மாற்றப்பட முடியாத ஒரு காரியம் பெரிய காரியமே தவிர காரியம் அல்ல மனதிலே எழுதி எழுத்தல்ல கண்ணிலே வலித்தல் கண்ணிலே மட்டுமல்ல தமிழ் மக்களின் இதயத்திலே பொறிக்கப்பட்டிருப்பன் யார் இந்த ஆட்சி கொடுத்தை ஏற்றுக்கொள்ள இதை மாற்ற முடியாது என்பது மட்டுமல்ல அவர்கள் அமைச்சரவையிலே உட்கார்ந்த நேரத்தில் ஒரு கணமில்லாவிட்டால் ஒரு கணம் தலை தகுழ் கொஞ்சம் யோசித்து இந்த காரியத்தை அவன் செய்ய விழுவதற்கு பதிலாக நாமே செய்திருந்திருக்கலாமே என்று அந்த எண்ணம் எழுகின்ற பொழுதெல்லாம் தமிழகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் தான் அரசாடுகின்றது என்று அரசாடு என்பது மக்களை ஆடுவது மட்டுமல்ல அரசாடு என்பவர்கள் மனத்தையே ஆளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்திய நிகழ்ச்சியாகும் அதை போலவே பன்னெடுங்காலமாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நிறைத்துவிட்ட மன முறை என்று வைக்கப்பட்டிருந்த வைகைக முறையை மாற்றி பெருமரியாதை திருமணங்கள் நேரத்தில் அது சட்டப்படி செல்லக்கூடியதல்ல நிலை இருந்த பொழுது அதை மாற்றி அது சட்டப்படி செல்லக்கூடியதுதான் என்று செய்திருக்கின்ற நிகழ்ச்சியும் வரலாற்று சேரப்பட்டிருக்கிற நிகழ்ச்சியாகும் இந்தி இஷ்ட பாடமாக வேண்டுமானால் இருக்கட்டும் கட்டாய பாடமாக வேண்டாம் என்பது நான் முதன் முதல் இந்திய எதிர்ப்போடு மேற்கொண்ட முழக்கமாகும் வாடினால் நான் இந்த அரச பிறப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு இனி தமிழகத்தில் இந்திக்கு இடமில்லை என்று சட்டம் ஏற்பினும் எங்களிடையே தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்கின்ற நேரத்திலும் சரி எங்களுடைய கட்சிகளை சார்ந்த எண்ணி பார்க்கின்ற நேரத்திலும் சரி தமிழகத்தின் வரலாற்றை ஒட்டி எண்ணி பார்க்கின்ற நேரத்திலையும் உள்ளபடி பெருமிடம் அடையக்கூடிய நிகழ்ச்சிகள் பெரிய நிகழ்ச்சிகள் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிகள் இதிலே நமக்கு ஒரு பங்கு கிடைத்தது என்பதில் நாம் ஒவ்வொருவருக்கும் பெருமதிப்பும் பெருமகம் முயற்சியாக இருக்கின்றன ஆனால் சொன்னபடி தமிழ்நாடு எந்த பெயரை மட்டு வைத்துக் கொண்டு மற்றவற்றில் தமிழர்களாக வாழாமல் தமிழர் தவறியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலை மெல்ல மெல்ல ஆனால் உறுதியாக நாம் மாற்றி அமைத்து தீர வேண்டும் நம்முடைய எதிர்கால வேலை திட்டம் தெளிவாக நம்முடைய எதிர்கால வேலை திட்டத்தில் நாம் வைத்துக் கொண்டிருக்கின்ற முன்னணி திட்டங்கள் தமிழர் தமிழனாக வாழ வேண்டும் தமிழனாக வாழ்வது மட்டுமல்ல தமிழ் மொழியை போற்ற வேண்டும் வெறும் மொழியை போட்டுவது மட்டுமல்ல வரியும் அமைத்துக் அந்த வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் இந்திய ஒருமைப்பாடு என்பது அதை நோக்கி செல்ல வேண்டுமே என்கிற மற்றவற்றை நமக்கு தமிழ்நாடு என்ற பெயர் கிடைத்ததை மட்டுமல்ல இது மக்கள சிறப்புகளுக்கு நம்மை அழைத்துக்கின்ற இறுதி சிறப்பாக இந்திய குடியரசு எல்லைக்கு உட்பட்டு இந்திய அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு தமிழ்நாட்டுக்கு உரிய அதிகாரங்கள் தமிழ்நாட்டுக்கு உரிய மாண்புகள் தமிழ்நாட்டுக்கு உரிய எல்லா வகையான ஏற்றங்களும் கிடைக்கும்படியான ஒரு அரசியல் மாறுதல் கிடைக்க வேண்டும் அதை எதிர்த்த காங்கிரஸ் மிக தீவிரமாக இருப்பார்கள் தமிழ்நாடு என்ற பெயரை அவர்கள் எதிர்த்திருக்க தேவையில்லை ஆனால் எதிர்த்தார்கள் ஆனால் தமிழ்நாட்டுக்கு நல்ல அளவிலே கிடைக்க வேண்டும் என்று நாம் எடுத்துச் சொல்லுகின்ற நேரத்தில் மிகவும் மூக்கத்தனமான எதிர்ப்பு பல்வேறு மனைகளிலே இருந்து வரும் அந்த எதிர்ப்பு வருகின்ற நேரத்தில் நாம் நிறைவேறிக் கொள்ள வேண்டும் தமிழ்நாடு பெயர் பெறுவதற்கும் கூட எத்தனையோ இருக்கிற அதை போலத்தான் இயற்கை வந்து என்று நம்முடைய பணியினை உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் தமிழ் பண்போடும் நடத்தி தமிழர்கள் அடைய வேண்டிய பெருமையை நம்முடைய காலத்தில் பெற்றுத்தந்தோன் பிறகுதான் கண்மூகினோன் சொல்லிக்கொள்ளூடிய பெருமையை நம்மிட ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்பதை நான் நன்னாடி தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கு நன்றி தெரிவித்து